அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு இதுவரை நாம் பார்த்த அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் வாழொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு இது ஆறாவது குரட்பா அச்சமற்ற வீரம் இல்லாதவர்க்கு அச்சப்படாமல் வீரத்தை நன்கு வெளிப்படுத்துகின்றவர்களுக்கு அஞ்சி வீரத்தை வெளிப்படுத்த இயலாதவர்களுக்கு கையில் வாழ் இருந்து என்ன பயன் அதுபோல அறிவுநுட்பமுடையவர்கள் நிறைந்திருக்கிற சபையை கண்டு பேசுவதற்கு அச்சம் உடையவர்கள் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அதனால் அவர்களுக்கு என்ன பயன் ஏழாவது குரட்பா பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பேச இருக்கின்ற சபையின் நடுவில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூலானது வேகமாக எதிர்த்து வரக்கூடிய பகைவர்களின் நடுவில் அவர்களுக்கு அஞ்சி நிற்கக்கூடிய பேடியின் கையில் பிடித்துள்ள கூர்மையான வாழினை போன்றதாகும் எட்டாவது குரட்பா பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் நல்ல அறிஞர்கள் பலர் கூடியுள்ள சபையினுள் தன்னுடைய அச்சத்தின் காரணமாக நல்ல பொருள் தரும் சொற்களை அதாவது பேச்சை நல்லவர்கள் நல்ல அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் எத்தனை நூல்களை கற்றவர்களாக இருந்தாலும் உலகத்திற்கு பயன்பட மாட்டார்கள் ஒன்பதாவது குரட்பா கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் பல நூல்களை கற்றிருந்தாலும் அந்நூல்களின் பயனை நன்கு அறிந்திருந்தாலும் நல்லவர்கள் கூடியிருக்கும் சபையில் சொல்வதற்கு அஞ்சுபவர்கள் கல்லாத அறிவற்றவர்களை காட்டிலும் கீழானவர்கள் என்று உலகத்தார் கூறுவார்கள் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் பத்தாவது குரட்பா இது சபைக்கு பயந்து தாம் கற்றவற்றை அச்சபையில் உள்ளோர் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்ல இயலாதவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்வதாக உலகத்தார் கருதாததால் இறந்ததற்குச் சமமாக கருதப்படுவார்கள் ஆறாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா வரை அவையில் அதாவது சபையில் அஞ்சுகின்றவர்களுடைய இழிவானது உணர்த்தப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன